அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்ற உலகு சிறப்பு ஏனும் செல்வமும் ஏனும் அரத்தி அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அரண் வலியுறுத்தல்ல இது முதல் குரல் பத்து குரல் இருக்கு தர்மத்த அதோட சக்திய சொல்லுவதுதான் இந்த அதிகாரத்தோட நோக்கம் அதிகாரம்னா தலைப்பு இந்த பத்து குரல்லையும் தர்மத்தோட சக்தியை தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால வரக்கூடிய பலனை நம்முடைய மனசில் பதிய வைக்கிறார் திருவள்ளுவர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சாஸ்திரம் சொன்னபடி வாழ்கிற வாழ்க்கைக்குத்தான் தர்மம்னு பேர் இந்த தர்மம்னு சொன்னால் புண்ணியம்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது அதாவது நம்முடைய முயற்சியை தர்மத்தை சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்துறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தியை பொருள் ஈற்றத்துக்காக நம்ம செலவழிக்கிறோம் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்காக நாம் முயற்சி பண்ணுறோம் அப்புறம் சுகம் அனுபவிக்கிறதுக்காக நாம் முயற்சி பண்ணுறோம் அது தவறு கிடையாது ஆனால் அதே சமயம் அதை சாஸ்திரம் சொன்னபடி பொருளீட்டி சாஸ்திரம் சொன்னபடி சுகம் அனுபவிச்சா அது ஒரு புண்ணியமாகவும் மாறுகிறது காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகிறவரை நம்முடைய எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் இதெல்லாம் சாஸ்திரம் சொன்ன நெறிப்படி அமையும் பொழுது அந்த செயல்களெல்லாம் அந்த எண்ணங்கள் சொற்கள் செயல்களெல்லாம் புண்ணியமாக மாறுகிறது அந்த புண்ணியங்கள் காலப்போக்கில் நமக்கு நல்ல உடம்பை கொடுத்து நல்ல சூழ்நிலைகளை கொடுத்து அதன் மூலம் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது ஆ புண்ணியம் பண்ணுறதே நமக்கு ஆனந்தம் அதனால் நமக்கு வாழ்க்கையில் ஒரு மனோபலம் ஏற்படுகிறது இந்த மனோபலத்தினால வாழ்க்கையில் நாம் எந்த காலத்துலேயும் மனம் தளராமல் இந்த உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவோம் அது மாத்திரமில்லை நிறைய பேருக்கு நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும் பிறருக்கும் அந்த தர்மத்தோட சக்தியை பகிர்ந்து கொள்ள முடியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இந்த புண்ணியத்தையும் கூட எல்லாேருக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியும் அவ்வளவு சக்தி இதற்கு ஏற்படும் எனவே வள்ளுவர் இந்த அரண் வலியுறுத்தலை முதல்ல சொல்லி வலினா சக்தி உறுத்தல்னா மனதில் பதியுற மாதிரி சொல்றது மனசுக்குள்ள ஆழமாக பதியட்டும் தர்மத்தோட மகிமை என்ன சக்தி என்னங்கிற விஷயம் மனித உடம்புல வாழ்கின்ற உயிருக்கு நன்றாக பதியட்டும் இது இளமையிலேயே மாணவ பருவத்திலேயே சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வெறுமன சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரமில்லை பெரியோர்கள் இதை வாழ்ந்து காட்டி அந்த சக்தி எவ்வளவு உயர்ந்தது என்பதை குழந்தைகளுக்கு காட்டித்தர வேண்டிய ஒன்று இதில் நமக்கு தொடர்பு அந்த சங்கிலி அருந்திருந்தாலும் இதை மீண்டும் இதை புதுப்பிக்க முயற்சி செய்யலாம் என்று கருதித்தான் இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் முற்றிலும் இந்த தொடர் சங்கிலி என்பது அருந்து விடவில்லை இருந்தாலும் விழிப்புணர்வோடு நாம் அதை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த குரப்பா சொல்லுவது இதுதான் உயிர்க்கு அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்குன்னா மனித உடலிலே வாழ்கின்ற ஜீவனுக்கு உயிருக்கு அறத்தினூங்கு அறத்தை காட்டிலும் முறையாக வாழ்வதை காற்றிலும் குழப்பமற்ற தெளிவான வாழ்க்கை முறையை காட்டுகின்ற சாஸ்திரங்களின் உபதேசங்களின்படி வாழ்வதை காட்டிலும் இன்பத்தை ஆக்கி தருவதற்கு வேறு என்ன இருக்கிறது என்று ஆக்ஷேபமாக கேட்கிறார் ஒன்றும் இல்லை என்பது அதற்கு பதில் மனித உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு அறம் என்று சொல்லப்படுகின்ற தர்மமான வாழ்க்கை முறையை கடைப்பிடிப்பதால் வரும் இன்பத்தை காட்டிலும் சிறந்தது என்ன இருக்கிறது அறத்தை காட்டிலும் இன்பத்தை ஆக்கி தரக்கூடிய விஷயம் வேறு சிறந்தது என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் வேறு ஒன்றுமில்லை அதுதான் சிறந்தது என்பது அதனுடைய கருத்து மேலே சொல்லுகிறார் மேலே இந்த அறத்தை கடைபிடிப்பதால என்ன கிடைக்கும்னா சிறப்பு ஈனும் சிறப்புன்னு சொன்னால் மோக்ஷம்னு அர்த்தம் அதாவது இங்கேயே இப்பொழுதே ஆழமான மனதியில் ஒரு முழுமையான மன நிறைவு அமைதி இருந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை பற்றின சரியான ஒரு புரிந்துணர்வு அந்த புரிந்துணர்வுனால ஏற்படுகிற ஆழமான ஒரு மன அமைதி அதற்கு பெயர் தான் சிறப்புன்னு பேர் இந்த சிறப்புக்கு தான் சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரேயஸுன்னு பேர் ஸ்ரேயஸுங்கிறது முக்தியை குறிக்கும் அதாவது தர்மம் முக்தியை கொடுக்கும் ஒருத்தர் கேட்கலாம் முக்தியை கொடுக்கறது இருக்கட்டும் எனக்கு இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான செல்வம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அங்கேயே சொல்கிறார் செல்வமும் ஏனும் செல்வமும் கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னோட உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு வேண்டிய நீ உலக வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு தேவையான செல்வம் கட்டாயம் கிடைக்கும் மோட்சம்தான் முக்கியமான லட்சியம் மன அமைதி முக்கியமான குறிக்கோள் ஆனா சில பேர் நினைக்கலாம மன அமைதி இருக்கட்டும் நாள்தோறும் வாழ்க்கை நடத்தணும் தாராளமா இதுக்குத்தான் தொடர்ந்து கொடுக்கிற சக்தி இருக்கு தர்மத்தை விட்டுட்டோம் எதுனாலையும் தொடர்ந்து நமக்கு பொருளை கொடுக்கறதுக்கோ பாதுகாக்கிறதுக்கோ வேற எதுக்கும் சக்தி கிடையாது அதனால செல்வமும் ஈனும்னர் செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது எது தர்மம் ஆகவே அறத்தை காட்டிலும் இந்த மனித உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு இன்பத்தை ஆக்கித் தருவது ஆக்கம் எவனோம்னா இன்பத்தை ஆக்கி கொடுப்பது வேறு என்ன இருக்கிறது எனவே அறத்தை கடைபிடித்து வாழ்க்கைக்கு தேவையான பொருளையும் இன்பத்தையும் அடையலாம் புண்ணியத்தின் வாயிலாக மனப்பக்குவத்தை பெற்று பிறகு முக்தியையும் கூட அடைய முடியும் என்பது இந்த குரட்பாவினுடைய பொருள் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும்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 11196 டபுல் ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்